அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் எட்டாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி நம் இந்து மத பண்பாட்டில் அதித்தி சத்காரம் முதலிடம் பெறுகிறது சுவாமிகளைப் போல் வேறு யாரும் அவ்வளவு பாங்காக தம்மிடம் வருவோரை உபசரிக்க முடியாது முகமெல்லாம் அலர வந்தாச்சா சுவாமி எதிர்பார்த்தது என்று தம்மை நாடி வரும் பக்தர்களை வரவேற்கும் பாணியே தனி அழகு எந்த நேரமானாலும் தப்போவனம் வரும் அன்பர்களே பசி தாகத்திற்கு ஏதாவது கொடுத்து உபசரிப்பார் சில சமயம் தாமே இலை போட்டு சிற்றுண்டி இனிப்பு போன்றவர்களை தம் கையால் பரிமாறி அவர்களை தமது அன்பினால் திணற வைப்பார் சுவாமிகளின் ராஜோபச்சாரத்தினால் பக்தர்கள் அப்படியே மெய்சில்த்து போவார்கள் இரவு வேளையில் அகாலமானாலும் கூட சூடாக பாலும் பழமுமாவது தந்து தம்மை தேடி உபசரித்தால்தான் சுவாமிகளின் மனம் திருப்தி அடையும் தோன்றும் ஒரு சமயம் கரும் நல்ல வெயில் வேளையில் சுவாமிகளை தரிசிக்க அயல் நாட்டு பெண்மணிகள் சிலர் ஸ்ரீ ரமணாசிரமத்தில் இருந்து வந்தார்கள் நவராத்திரி மண்டபத்தில் ஒரு பெரிய பக்தர் குழுவினர் மத்தியில் குருநாதர் அமர்ந்திருந்தார் நெஞ்சுலர்ந்து வாடி போய் வந்த அந்த பெண்மணிகள் மிக்க அடக்கத்துடனும் பணிவுடனும் சுவாமியை பணிந்து அவர் முன்னிலையில் உட்கார்ந்தார்கள் குருநாதர் ஆசிரம நிர்வாகி ஒருவரிடம் அவர்களுக்கு தாகசாந்திக்கு குளிர்ந்த ஆப்பிள் பழரசம் கொண்டு வந்து தருமாறு உத்தரவிட்டார் பார்த்த ஒரு பார்வையிலேயே நம் பரமன் பக்தர்களை துல்லியமாக எடை போட்டு அவர்கள் குணங்களின் தாரதம்யத்தை அறிந்து விடுவார் குளிர்ந்த பழரசம் அருந்தி தாகம் அடங்கி அவர்கள் சுவாமிகளின் பாங்கான சமயமறிந்து செய்த உபசரிப்பால் சந்தோஷத்தால் மலர்ந்து போனார்கள் களை நீங்கி முகமலர்ந்த அவர்களை கண்டு தாமும் மகிழ்ந்து அங்குள்ள பக்தர்களிடம் பாவம் நல்ல வெயில் தாழ முடியாத தாகம் கேட்க முடியாத தவிப்பு மேலும் கோடையில் அடிக்கடி தாகசாந்தி செய்து கொள்வது அவர்களது வழக்கம் இவைகளை தெரிந்து கொண்டு உடனடியாக செய்ய வேண்டியதை செய்தோம் என்று கூறினார் அங்குள்ள ஒரு பக்தரிடம் அந்த பெண்மணிகள் கேட்க விரும்பும் விஷயங்களை தமிழில் தன்னிடம் மொழிபெயர்க்குமாறும் தமது ஆங்கிலத்தில் கூறும்படியும் பணித்தார் கல்வியில் சிறந்த அவர்களுள் ஒரு பெண்மணி சுவாமிகளிடம் சுவாமி நடமாடும் தெய்வமான தங்களை நேரில் தரிசித்து தங்களை வணங்கி தங்களது தித்திகோம் அமுத வாக்கு கேட்டு மகிழ்ந்தோம் ஆனால் தங்களது திவ்ய தரிசன பிராப்தியாலேயே ஏன் உடனடியாக எங்களுக்கு ஆத்மஞானம் பிறக்கவில்லை என்று மனம் நெகிழ்ந்து அது வினயமாய் கெஞ்சுவது போல மிருதுவாக கேட்டாள் இதை கேட்ட குருநாதரின் திருமுக மண்டலம் ஆனந்தமாகி படிச்சிட்டது கடல் கடந்த நாட்டை சேர்ந்தவர்கள் பாஷை பண்பு பழக்க வழக்கங்கள் சமயம் அறநெறி ஆச்சரணை இவை யாவற்றிலும் முற்றிலும் மாறுபட்டவர்கள் எனினும் அவர்களது உள்ள தூய்மையும் அனோ பக்கமும் தான் எவ்வளவு அழகு என்று பெருமிதம் பொங்க அவர்களை பாராட்டி அவர்களுக்கான விளக்கத்தை வெகு நயமாக எளிய முறையில் சொன்னார்கள் சுவாமிகள் அங்கே தம் அருகே வைக்கப்பட்டுள்ள வாழைப்பழங்களிலிருந்து இரண்டை இரு கரங்களில் எடுத்துக்கொண்டார் அவைகளில் ஒன்று காய் மற்றொன்று நல்ல கனிந்த நிலையில் இருந்தது குருநாதர் சொல்கிறார் இந்த இரண்டையும் உற்று நோக்கினால் ஒன்றில் பசுமை துவர்ப்பு கடினம் ஆகிய குணங்கள் உள்ளன மற்றொன்றில் மஞ்சள் இனிப்பு மென்மை ஆகிய குணங்கள் இருக்கின்றன இந்த பழுத்த வாழைப்பழம் ஒரு காலத்தில் பச்சையாகவும் கடினமாகவும் துவர்ப்பாகவும் மற்றொன்றில் போல்தான் இருந்தது காலக்கிரமத்தில் பசுமை மஞ்சளாயும் கடினம் மென்மையாயும் துவர்ப்பு இனிப்பாகவும் மாறியுள்ளது பச்சையை மஞ்சளாக்கினதும் கடினத்தில் மென்மையை புகுத்தியதும் துவர்ப்பில் இனிப்பை உண்டாக்கியதும் யார் பருவத்தாலன்றி பழா என்பதைப் போல நீங்கள் கேட்டதெல்லாம் தக்க காலத்தில் இனிது நிறைவேறும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று அபய மொழி கூறி தமது இனிய அருள்மொழிகளால் அவர்களை மகிழ்வித்தார் சுவாமிகள் ஜாதி மத பேதம் வர்ணாசிரமம் இவற்றையெல்லாம் பார்க்காமல் தன்னிடம் பக்தர்கள் யாராயினும் அவர்கள் ஆன்மீக வழியில் முன்னேற ஆர்வம் காட்டினால் அவர்களது பாதையில் போக்கி ஐயம் நீக்கி பக்குவத்திற்கேற்ப உபதேசம் அளித்து அவர்கள் அந்த வழியில் முன்னேற உதவுவார் ஒருநாள் அயல் நாட்டு அன்பர் ஒருவர் சுவாமிகளை அணுகி ஆங்கிலத்தில் விண்ணப்பித்தார் ஆன்மீகத்துக்காகவே நான் இந்தியா வந்துள்ளேன் நான் பார்க்காத மடங்கள் இல்லை சந்திக்காத மகான்கள் சந்நியாசிகள் இல்லை நான் கண்ட மற்ற இடங்களில் கட்டுப்பாடுகள் அதிகம் ஆனால் தெய்வீகம் இல்லை இங்கே நான் எவ்வித கட்டுப்பாடுகளும் தெய்வீகத்தை காண்கிறேன் என்று கூறினார் இதை கேட்டு சுவாமிகள் புன்னகை முளிர ஓ அதுவா அதெல்லாம் குளம் குட்டை கரை போட்டாகணும் ஆனால் இது சமுத்திரம் ஆமாம் சமுத்திரம் கரை தேவையில்லை என்று பதில் கூறினார் எல்லோரையும் சமமாக கருதி ஆன்மீக நிலையில் உயர்த்தி ஊய்விக்க வந்த மகான் தப்போவனத்தில் சுவாமிகள் தாய்குலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு சிறப்பான இடம் அளித்துள்ளார் இதர மடங்களில் உள்ளது போல் எந்தவித தடைகளும் இன்றி எல்லாரும் எல்லா விதமான செய்ய அவர்களுக்கு அனுமதி அளித்திருந்தார் அவரவர் ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு ஏற்றவாறு அங்கிருக்க வசதிகளும் செய்வார் எனவே எல்லாரும் சுதந்திரமாக அதி சுலபனான அவரவர் மனம் குளிர கைங்கரியம் செய்து தங்களை பாகியசாலிகளாக கருதினார்கள் சேசு சபையைச் சேர்ந்த அருள்மரிய ஆரோக்கியசாமி என்ற கிறிஸ்துவ பாதிரியார் உத்தரகாசியில் சுவாமி அபிட்சித்தானந்தரை சந்தித்து அவர் மூலம் சத்குரு ஞானானந்தரை பற்றி அறிந்தார் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் தப்போவனத்திற்கு வந்து சுவாமிகளை தரிசித்தார் இரண்டு தடவை அவருடன் பேச வாய்ப்பு கிடைத்தது அவற்றில் ஒருமுறை ஒரு மணி நேரம் குருநாதருடன் இருந்தார் சுவாமிகள் பூஜையில் பங்கேற்பதையும் பக்தர்கள் அவரை வணங்குவதையும் கண்டு அத்வைதானு அத்வைதானுபூதியில் கிடைக்கும் ஞானி செயல்களில் எப்படி ஈடுபட முடியும் என்று வினவினார் உடனே சுவாமிகள் ஞானிதான் எவ்வித கர்த்திருவமும் நான் தான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் இறைவனின் ஒரு கருவி என்ற அகந்தையின் லேசமும் இல்லாமல் மகா கர்த்தாவாக செயல்புரிய இயலம் என்று விளக்கினார் ஞானிக்கு எந்தவிதமான விதி நிஷேதங்கள் இப்படி இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் கிடையாது ஆகவே அவர் சுதந்திரமாக அகந்தையின் முனைப்பின்றி எல்லா செயல்களையும் ஆற்ற முடியும் குழந்தைகளுடன் குழந்தையாய் அவர்களுடன் மணலை பேசி அவர்களுடன் அழுவதும் சிரிப்பதுமாய் ஒன்றுவிடுவான் ஆனால் ஞானிக்கு கடமை என்பது கிடையாது எல்லா செயல்களையும் மற்றவர்களின் நலனுக்காகவே லோக சங்கிரகத்திற்காகவே செய்கிறான் ஆத்ம பிரஜியில் நிலை பெற்றுள்ள ஞானியிடத்தில் ஞானம் பக்தி கர்மம் மூன்றும் பூர்ணத்துவம் பெற்று ஒன்றாய் முழுமையாய் ஒளிர்கின்றன ஒரு புடவையாகிய ஆடை நூலினால் எய்யப்பட்டுள்ளது பருத்தின் இழையை நூற்பதால் நூல் கிடைக்கிறது அதன் மேல் நிறமும் வேலைப்பாடும் ஏற்ற புட்ட பட்டவுடன் அது புடவையாகிறது ஆடைக்கு ஆதாரமான பஞ்சுதான் அத்வைத்த பேரறிவு நூல்தான் கர்மா பலவிதமான நிறமும் வேலைப்பாடும் தான் பக்தி இது போன்ற பல உதாரணங்களின் மூலம் ஞானம் பக்தி கர்மா மூன்றும் ஒன்றே என்பதை விளக்கினார் முடிவான மெய்ப்பொருள் என்ன என்று பாதிரியார் கேட்டதற்கு சுவாமிகள் அத்வைத்தமே பரமார்த்தமான சத்தியம் அகண்ட ஏக சமாய சமாயுள்ள அது ஏகசமாயுள்ள அது மனம் வாக்கு இவைகளுக்கு அப்பாற்பட்டது அதை அது இந்து என்று நினைத்துவிட்டால் துவைத்தமாகிவிடும் நான் வேறு நீ வேறு கடவுள் வேறு என்பது கிடையாது எல்லாவற்றையும் கடந்த அந்த பரம்பொருள் எல்லாவற்றிலும் உள்ளது சிலர் கடவுள் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறார் என்ற எண்ணத்துடன் ஆண்டவா என்று கூவி அழைத்து அடையலாம் என்று நினைத்து ஆண்டவா என்று கூவுகிறார்கள் இங்கு சுவாமிகளே மிகவும் உரத்த குரலில் கூவிதை கேட்டு பாதிரியார் வேப்படைந்தார் ஸ்ருதி முடிவான அந்த பரம்பொருள் இங்கும் அங்கும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது அது ஒன்றே எல்லாமுமாக உள்ளது இந்த அத்வைத்த பிரஜியில் நழுவாமல் பேதங்கள் நிறைந்த பிரபஞ்சத்தில் வாழ்க்கையில் பேதங்கள் யாவும் தோற்ற மாத்திரமே என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் உள்ளபடியே உள்ள பொருள் ஒன்றே அதுதான் அத்வைத்தம் வேறு அற்ற அகண்டாக்காரம் அதுதான் சத்தியம் என்று உபதேசித்தார் ஒரு கிறிஸ்துவன் அத்வைத்தியாக இருக்க முடியுமா அல்லது அதற்காக அவன் மதம் மாற்ற வேண்டுமா என்று பாதிரியாரின் அடுத்த கேள்வி மிகவும் பணிவுடன் எழுந்தது அத்வைத்த அனுபூதி எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டது ஆனால் அந்த எல்லா விவகாரத்திற்கும் அதீத்தமான மெய்யறிவு தான் எல்லா மதங்களின் சாரமும் அடிப்படையும் ஆகும் அத்வைத்தமே மெய்யுணர்வையும் முழு வாழ்க்கையும் அடிக்க வல்லது எந்த மதமும் அந்த சத்தியத்திற்கு தடையில்லை கடவுளை எங்கும் பார்க்க வேண்டும் நாம் கடவுளிலேயே நிலை பெற்றுள்ளோம் எங்கும் எப்போதும் நீ அதுவாகவே இருக்கிறாய் அது உனது உண்மையான ஸ்வரூபமானதால் அதை யாரும் கடைய முடியாது இந்த இரண்டு அற்ற அத்வைத்த பிரஜி இருந்தால் அகந்தையின் முனைப்பின்றி எல்லா செயல்களையும் இறைவனின் விருப்பப்படி அவனது அபாரமான அருள் சக்தி கொண்டே மிகவும் நன்றாக செல்ல இயலும் அத்வைத்தம் ஒரு கிறிஸ்துவனை மேலான ஒரு கிறிஸ்துவனாக செய்கிறது என்று அன்புடன் உரைத்தார் இந்த ஆத்மானுபூதியை செவ்வனே அடைவது எப்படி என்று ஆவலுடன் வினைவினார் பாதிரியார் அது தானாகவே வரும் திடீரென்று தானாகவே மின்னல் போல் நிகழும் ஏதோ செய்து அடையப்படுவது அல்ல என்றார் குருநாதர் இந்த கேள்வை மீண்டும் கேட்டபோதும் சுவாமிகள் அதற்கு நேர்முகமாக பதில் கூறவில்லை அனுபூதி தானாகவே ஏற்பட்டால்தான் உண்டு இல்லை எனில் இல்லைதான் என்று அவர் சொல்வது போல இருந்தது ஆசிரமத்தில் தங்கிய இரவில் பாதிரியார் அன்னபூர்ணா சிற்றுண்டி சாலையில் வந்தார் போஜன சாலையில் அவரை காணாமல் சுவாமிகள் அவருக்கு தகவல் அனுப்பி அவர் தான் சாப்பிட்டாகி விட்டது என்று கூறிய போதும் அவரை வலியுறுத்தி மீண்டும் சாப்பிட செய்தார் அவருக்கு பரிமாறும்போது சுவாமிகளே பக்கத்தில் நின்றிருந்து பேரன்றி சொரிந்தது பாதிரியாரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது சுவாமி அபிஷித்தானந்தரே தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பாதிரியார் கேட்டதற்கு என்றும் மறவோம் என்று பதிலளித்தார் அவரின் குருவும் சீடனும் என்ற புத்தகத்தைக் கண்டு தான் மிகவும் மகிழ்ச்சி குருநாதர் கூறினார் இதன் தொடர்ச்சி நாளை காண்போம்